பெருக்கச்சஞ்சலித்து கந்தலுற்றுப்பும் தியற்று பின் பிழை பற்றும் குறை கூற்றம் பொதுமாதல் பெருக்கச்சஞ்சலித்து கந்தலுற்றுப்பும் தியற்று பின் பிழை பற்றும் குறை கூற்றம் பொதுமாதல் பிரியப்பட்டம் கழித்துத்தம் கலை கூட்டம் கிடப்பட்சம் பிணித்து தந்தனத்தை தந்தன யாரே பிரியப்பட்டம் கழித்துத்தம் கலை கூற்றம் கிடப்பட்சம் பிணித்து தந்தனத்தை தந்தன புறக்கை குண் பதத்தை தந்தனுக்கு புலத்து கண் செடி பாடும் புறக்கை குண் பதத்தை தந்தனுக்கு தொண்டுற பற்றும் புலத்துக் கண் செடி கச்சன் தமிழ் பாடும் புலப்பட்டம் கொடுத்தற்கும் கருத்திற்கும் புகழ்ச்சிக்குன் கிருபை சித்தம் புரிவாயே புலப்பட்டம் கொடுத்தற்கும் கருத்திற்கன் படக்கிட்டும் புகழ்ச்சிக்குன் கிருபை சித்தம் புரிவாயே தருக்கி கண்களிக்க தண்டனிட்டு தன் புணர்த்தி சங்குறத்திற்கன் புற சித்தம் தளர்வோனே தருக்கி கண்களிக்க தண்டனிட்டு தன் புணர்த்திற்சங்குறத்திற்கன் புற சித்தம் தளர்வோனே சளிப்புற்றம் புறத்திற் சம்பிரமித்து தன் சமர்த்தி சங்கரிக்க தண்டியசூரன் சளிப்புற்றம் புறத்திற் தன் சமர்த்தி சங்கரிக்க சிரத்தை சந்தரித்து பந்தடித்துவட்டை கண்டித்து செந்திரு புக்கங்குறை ஓனே சிரத்தை பந்தடித்து தென்வட்டை கண் திடித்து செந்தீர் பூக்கங்குறை ஓனே சிறக்கஞ்சழு தத்தம் திருச்சி தம்பளத்தன் சிறக்கற்கஞ்சழு தத்தம் திருச்சி தம்பலத்தன் செவிக்குப் பண் புரச்ச புத்தெருமாடு செவிக்குப் பெண் புறச்செப்பும் பெருமாள் செவிக்குப் பெண் பெருமாளே